ஒருவன் பொறுமையாக இருக்கட்டும் மேலும் தன்னை ஆள்பவரை விட்டு ஒரு சான் அளவுக்கு ஒருவர் வெளியேறினால் அவர் அறியாமை கால இறப்பாக இருந்து விடுவார் என நபிசல் அவர்கள் கூறினார்கள் நான்கு மூன்று முஸ்லிம் ஒன்று எட்டு நான்கு ஒன்பது